வணக்கம் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இந்தியாவில் ஓய்வூதிய துறையின் ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பு மற்றும் அழைப்பு மையம் எங்கு அமைந்துள்ளது விடை புதுதில்லி இரண்டு மாநில அளவிலான பெண்கள் பாதுகாப்பு பிரிவு எங்கு தொடங்கப்பட உள்ளது விடை ஆந்திர பிரதேச மாநிலம் மூன்று இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் படகு போக்குவரத்து எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது விடை கேரளா இனி இன்றைய பொது அறிவுக்கான கேள்விகள் ஒன்று உலக அகதிகள் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது இரண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அம்ரேட் அஃபோர்டபிள் மெடிசின்ஸ் அண்ட் ரிலையபிள் இம்ப்ளான்ஸ் பார் ட்ரீட்மெண்ட் எனும் திட்டத்தின் கீழ் எவ்வளவு மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளன மூன்று சமீபத்தில் இந்தியாவின் எந்த மாநிலத்தின் வழக்கறிஞர்கள் சங்கம் ஆன்லைன் சேர்க்கையை தொடங்கியுள்ளது இனி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி